மூூத்திநாச்சேதோஸ மரும்ீர்கூத்து ஆரம்பிக்கும் பொழுதே ப்ரமஜான உபதேஷத்தோடையே தொடங்கியது படிப்படியாக பிரம்மஜானத்தை சொல்லாமல் பிரம்ம ஜானந்தான் நம்முடைய லட்சியம் என்பதை முதலிலேயே சொல்லிவிட்டது சொல்லப்போனால் இந்த உபனிஷத் லட்சியத்தை அல்லது நாம் அடைய வேண்டிய ஜானத்தினுடைய தன்மையை முதலிலேயே சொல்லிவிட்டது ஈஷாவாஸ்யம் மங்களகரமாக ஆரம்பித்தது ஈஷாவாஸ்யம் எல்லாம் சொல்லி புரிஞ்சுக்கணும் அதுக்கான சந்நியாசம் எல்லாம் சொன்னேன் அதுக்கு விவிதிஷா சந்நியாசம் சொன்னேன் இந்த ஜானம்தான் வித்வத் சந்நியாசம் சொன்னோம் இதுக்குத்தான் சாதனம் விவிதிஷா சந்நியாசம் அந்த விவிதிஷா சந்நியாசத்துக்கு சாதனம் கர்ம விவிதிஷா சந்நியாசம் பண்ணணும்னு சொன்ன கர்மா ரெண்டாவது மந்திரம் அதை சொல்லியது விவிதிஷா சன்னியாசத்துக்கான யோக்கியத்தை அதுலதான் இருக்கு கர்ம யோகம்தான் விவிதிஷா சன்னியாசிக்கு தகுதியை கொடுக்கிறது விவிதிஷா சன்னியாசம்தான் வித்வத் சன்னியாசத்துக்கான தகுதியை கொடுக்கறது விவிதிஷா சந்யாசத்தினால என்ன பண்றோம் விவிதிஷா சந்யாசந்யாசம் எதுக்காக பண்றோம் விவிதிஷையினால பண்ற சந்நாசம் விவேதித்தும் இச்சா விவிதிஷா ததர்த்தம் சந்நியாசர்த்தம் கர்ம சந்யாசெய்ப்பொருளை அறிய விரும்புவதால் பொறுப்புகளை கர்மங்களை வழிபாடுகளை உபாசனையை துறக்கிறோம் பரபிரம்மஸ்வரூபத்தை உணர வேண்டும் என்பதற்காக அபரப்பிரம்ம உபாசனா தர்மானுஷ்டானங்களை தர்மமாக சந்நியாசம் பண்றோம் எல்லாம் மறந்துடக்கூடாது தர்மமாக விடுறதுதான் விவதுஷா சந்யாசம் தர்மத்தை தர்மமாக விடுறதுதான் சன்னியாசம் முதல் மந்திரம் நிவிற்த்தி மார்க்கம் ரெண்டாவது மந்திரம் பிரவருத்தி மார்க்கம் ரெண்டு மார்க்கமும் மோட்சத்துக்கு சாதனம் நிவிறி மார்க்கம் மோக்ஷத்துக்கு சாட்சாத் சாதனம் பிரவிறத்தி மார்க்கம் மோக்ஷத்துக்கு பரம்பரா சாதனம் ஆக உபனிஷத் அதைத்தான் உபதேசம் பண்ணி பிறகு நிவர்த்தி மார்க்கத்தில் நாம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய பரபிரம்மஸ்வரூபத்தை பற்றின விஷயங்களை மூன்றாவது மந்திரத்தில் இருந்து எட்டாவது மந்திர வரைக்கும் பார்த்தோம் மூன்றாவது மந்திரத்தில் ஆத்மா ஜானம் நிகழப்பட்டு ஆத்ம ஜானம் புகழப்பட்டது நான்காவது மந்திரம் ஐந்து நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு எல்லா மந்திரங்களும் ஆத்மஸ்வரூபத்தையும் ஆத்மஸ்வரூப ஜ்யானத்தினுடைய பிரயோஜனத்தையும் சொல்லியது ந விஜுகுப்சதே கோமோகா கஷ்கா புஞ்சிதாஹ அதனுடைய விளக்கம் புஞ்சிதாக ந விஜுகுப்சதே கோமோகா கஷ்ஷோ கந்த லிங்கெல்லாம் மறந்துடவே கூடாது அது கூடவே போகணும் மந்திரத்துக்கூடவே நாம் பயணம் பண்ணணும் இப்போ விளங்கும் இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் சாஸ்திரத்தை மோக்ஷத்தை பலவிதமாக பேசியிருந்தாலும் முக்கியமாக ரெண்டு விதமாக பேசப்பட்டு ஒன்னு ஜீவன் முக்தி இன்னொன்னு கிரமமுக்தி நம்ம படிக்க போற மந்திரங்களுக்காக இந்த அடிப்படையை சொல்றேன் முக்தி கிரமமுக்தி இங்கேயே பிரவருத்தி மார்க்கத்தை அனுஷ்டானம் பண்ணி நிவர்த்தி வந்து மார்க்க ரஹிதன ஆயிடணும் மார்க்க அத்தீதன ஆயிடணும் வழிகளை பின்பற்றி என்ன சொல்கிறது வழிகளை கடந்தவனாயிடும் ஆ பிரவத்தி மார்க்க நிவத்தி மார்க்க சாஸ்திரம் என்ன சொல்கிறது இங்கேயே தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி சித்தசுத்தி ஆதி சாதனங்கள் அமானித்வாதி சாதனங்களை பெற்று மோக்ஷத்தை அடைய அமானித்துவாதி சாதனங்களுக்குள்ளே எல்லா அடையும் போயிடுச்சு அத்தியாத்மஜான நித்தியத்துவம் தத்துவஜானார்த்த தரிசனம் நிறைவு பெற்று மோட்சத்தை அடைய வேண்டியது இப்போ இங்கேயே அடைஞ்சுட்டா நல்லது ஜீவன் முக்தி எங்களுக்கு வந்து இந்த ததே ஜதி தன்னை ஜத்தி அனேஜத்து ஏக்கம் மனசோ ஜெவியா நைன தேவா ஆப்ருவன் பூர்வ மருஷத்து தத்தாவதோன்யா நத்தேத்து திஷ்டத்தெல்லாம் பொருள் விளங்கா உருண்டையா இருக்கு என்னமோ நீங்கள் உங்களுக்கு புரியும் தெரிகிறது மகா தத்துவம் இல்லைன்னு ஒத்துக்கிறோம் தத்துவம் மகா தத்துவம் ஞாபகம் வச்சு தத்துவமா மகா தத்துவமாங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அப்போ உபரிஷத் என்ன பண்றதுன்னா இது புரியலையேன்னா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறதே சுவாமின்னா சரி நீ தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி சகாமமா அனுஷ்டானம் பண்ணுறதை வேண்டாம் கவலைப்படாத இங்கே உனக்கு மோட்சம் கிடைக்கலன்னாலும் கண்டிப்பாக நீ செத்து போன பிறகு நீ பிரம்மலோகத்துக்கு போவே இந்த பிரம்மலோகம் இல்லை அந்த பிரம்மலோகத்துக்கு போவே இந்த பிரம்மலோகத்தில் ஜீவன் முக்தி அந்த பிரம்மலோகத்துக்கு போனேன்னா அங்கே போய் அங்கேயும் இதே ஈஷாவாசியாக ஆரம்பிப்பார் யார் பிரம்மாஜி நாலு மூஞ்சினால சொல்லுவார் நாலு வேதம் தான் நாலு மூஞ்சி அங்கேயும் என்ன பண்ணுவார்னா அங்கேயும் ஆரம்பம் இதே தான் ததே ஜத்தி தன்னை ஜத்தி சபரியகாத்து சுக்கரம் இதெல்லாம் தான் அங்கேயும் சொல்லுவார் இங்கே புரியாததெல்லாம் அங்கே புரியும் அங்கேயாவது புரியும் அதுக்கு பேர் அங்கே போய் அங்கே போய் அங்கேயும் கிரமமுக்து சொல்லப்படாது அங்கேருந்து இன்னொரு லோகத்துக்கு போகமாட்டான் அங்கே போனால் அங்கே ஜீவன் முக்தி அடைவான் இங்கிருந்து இற இந்த சரீரத்தை விட்டு இந்த ஜீவன் ஒரு பிரம்மலோகத்துக்குள்ள விசேஷ சரீரத்தோடு அங்கே போய் பிரம்மாஜி உபதேசம் பண்ணி பிரம்மலோகத்தில் ஜீவன் முக்தி அடைவான் இந்த பூலோகத்தில் ஜீவன் முக்தி இல்லை பிரம்மலோகத்தில் போய் ஜீவன் முக்தி அடைவான் சாயா தபையோரிவ பிரம்மலோகே யதா தரிசே ததாத்மனி ஈகலோகே ஹட்டோபரிஷன் அது இந்த க்ரமமுக்தி இந்த க்ரமமுக்தியை மனசில் வச்சுண்டு தான் வித்யா வித்யா சமுச்சயம் சம்பூத்தி அசம்பூத்தி சமுச்ச சமுச்சயம் வரக்கூடிய மந்திரங்களை பார்த்தோமானால் புரியும் இந்த நிஷ்காம உபாசனையைத்தான் நிஷ்காம தர்மானுஷ்டானம் இது மந்திரத்தை நல்லா ஊன்றி கவனித்தா இது புரியும் இதையே சகாமமாக பண்ணா தான் பிரித்து பிரித்து பண்ணிகிட்டு இருக்கலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை கிரமமுக்திக்காக வேண்டிய உபரிஷத்து இதெல்லாம் பண்ணுறது அங்கங்கே இந்த மாதிரி எல்லா உபனிஷத்தும் பண்ணியிருக்கு சங்கராச்சாரியரே ஒரு இடத்துல இதில் எழுதுகிறார் பிரகதாரண்யத்தில் சொன்ன விஷயம்தான் இங்கே தொகுத்து வேறு கோணத்தில் சொல்லப்பட்டிருக்குங்கிறார் பிரகதாரண்யமும் சுக்ரயஜுர்வேதம்தான் இதுவும் சுக்ரயஜுர்வேதம்தான் சரி அப்போ இந்த வித்யா வித்யா நிதி கேள்வி வேறு கேட்டுருக்காங்க அநேக ரூப உபாசனை மாயோபாசனை சம்பூத்தி உச உபாசனை காரண உபாசனை எல்லாம் வந்து இது ஆரம்பமாக படிக்காமல் ரொம்ப மற்ற க்ளாஸ்லாம் கேட்காமல் கேட்டால் விளக்கிறது கஷ்டந்தான் எல்லாம் தத்துவபோதத்துலேருந்து ஆரம்பிக்கணும் வாசுதேவேந்திர யோகேந்திரம் அப்படின்னு ஆரம்பிக்கணும் அப்புறம் வந்து சாதன சதுஷ்டய சம்பர்ண அதிகாரி மோக்சாதன பூதம் தத்துவ விவேகப்பிரகாரம் வக்ஷ்யாமஹா அதுலேருந்து ஆரம்பித்து வருஷம் சொல்லிகிட்டே போக வேண்டிதான் அதனால் ரொம்ப நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ண முடியாது எனக்கு இன்னொரு கோணத்தில் வேற படி யோசிக்க யோசிக்க இருக்கு இந்த உபாசனை மூணு சொன்னோம் இல்லையா இது ஏன் இப்படி சொல்லப்படாதுன்னு தோணுது முதல்ல அவத்யாங்கிற சப்தத்தினால தர்மானுஷ்டானம் சொல்லப்பட்டது நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கே சமுச்சையின்னு சொல்லி கிரமம் கத்தி இது கண்டிப்பாக நிஷ்காமந்தான் எடுத்துக்கணும் ஆனால் சகாம பலன் சொல்லி வச்சிருக்கு சகாம பலனும் அனிமாதிரி ஐஸ்வர்யங்கள்லாம் ஆச்சாரிய விளக்கம் சொல்கிறதுனால சகாம பலன் சொல்ல ஞாபகம் வச்சுக்கணும் சகாம பலன் வந்து அவாந்திரமாக எடுத்துக்கணும் இங்கே நிஷ்காம பலனைத்தான் முக்கியமாக எடுத்துக்கணும் இங்கே மந்திரங்களுடைய போக்கை கவனித்தா ரெண்டாவது மந்திரத்தை மனசில் வச்சுட்டு பார்த்தா கடைசியில் முடிக்கிற பலப்பிராப்தியெல்லாம் பார்த்தா பிரார்த்தனை எல்லாம் பார்த்தா இந்த சமுச்சயத்தையும் கவனித்தா இது நிஷ்காம பிரதானமாகத்தான் உபதேசம் பண்ணுறதுங்கிறதுக்கு நிறைய லிங்கங்கள் அடையாளங்கள் காணப்படுகின்றன இல்லாட்டி சமுச்சயம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லை இந்த உபாசனையை நான் வந்து முடிஞ்சால் கடைசி கிளாஸில் இது புரியலைன்னா யாருக்கு புரியலையோ அவங்க கேளுங்கோ அவங்களுக்கு எவ்வளவு தூரம் சாஸ்திரம் தெரியும்னு எனக்கு தெரியல நாளைக்கு சொல்றேன் சொன்னது உண்மைதான் நான் இப்படி என்ன நினைச்சேன்னா அவத்யா சொன்னது வந்து கர்ம அப்புறம் வித்யா இருக்கு அங்க வித்யாங்கிறது விராடு உபாசனான்னு எடுத்துக்கலாம் சமஷ்டி ஸ்தூல சரீர நான் ஏக்கரூப உபாசனை சொன்னேன் எங்க மாத்திரே சமஷ்டி ஸ்தூல ரூப விராடு உபாசன அப்புறம் சமஷ்டி சூக்ம பிரபஞ்ச உபாசனா சரீர சமஷ்டி சூக்ம சரீரம் சமஷ்டி சூஷ்ம பிரபஞ்சம் எல்லாம் ஒன்றுதான் சமஷ்டின்னு சொன்னாலே சூக் பிரபஞ்சம் சொல்ல பிரபஞ்ச உபாசன ஸ்தூல பிரபஞ்ச உபாசனா சமஷ்டி ஸ்தூல சரீர உபாசனா எல்லாம் விராட் உபாசனா அப்புறம் வந்து என்னாச்சுன்னா சம்பூத்திய வந்து சமஷ்டி சூக்ம சரீர உபாசனா ஹிரண்ட கர்ப்ப உபாசனா அப்படின்னு சொல்லலாம் இன்னும் எனக்கு நல்லா தோன்றுபாலும் கிடையாது அதிகம் எங்கேயோ ஒரு இடத்துல இந்திரன் சந்திரன் சொல்லிருக்கலாம் ஆனாடி இந்த விராட் உபாசனை தான் விஸ்வரூப உபாசனை தான் இருக்கும் அப்புறம் அதுலேருந்து சட்டில் ஹிரண்ட கர்போபாசனா அதுலேருந்து சட்டில் காரணப்பிரபஞ்சோ பாசனை இப்படி போட்டுனுட்டோம்னா அசம்பூத்தி போட்டுட்டா மோர் கிளேராக எனக்கு படுறது அதனால் இந்த எல்லா பதங்களுமே ஒரு மாதிரி இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் பார்த்தோம் வினாசேன முத்தியம் தீர்த்துவா அசம்பூத்தியா அமிர்த மஷ்ணுத்தை முதல்ல சம்பூத்திஞ்ச விநாசங்கிற வார்த்தை வினாசங்கிறதுக்கு இரண்ட கர்ப்பன் அப்படின்னு நீ எந்த டிக்ஷனரியும் பார்க்க முடியாது சம்பிரதாயத்தில் தான் பார்க்க முடியும் அதில் இந்த கான்டெக்டில் இதுதான் மீனிங் ரெண்டாவது லைனில் வேற அசம்பூத்தியான்னு வந்திருக்கு விநாசேன்னு முத்தியம் தீர்த்துவான்னு வந்திருக்கு ஆக எல்லாம் அசம்பூத்தியா அமிர்த ஒரு அக்காரம் லோபம் ஆயிடுத்துன்னு நேற்றுக்க சொல்லிவிட்டேன் மிருத்ய தரணம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் லிமிட்டேஷன்லாம் கடந்துடுறான்னு அர்த்தம் வரையறைகளிலிருந்து விடுபட்டு நம்மை கட்டுப்படுத்தும் வரையறைகளிலிருந்து விடுபட்டு தான் தோன் தான் மனம் போன பக்கத்தில் அர்த்தம் இல்லை எல்லாம் சரியாய்ச்சி வரையறைகளிலிருந்து விடுபட்டு அசம்பூத்தியா பிரகிருதி உபாசனையா காரண பிரம்மோபாசனையா அப்படி போட்டுக்கணும் எல்லாத்தையும் மனசில் வச்சுனிங்கன்னா பிக்சர் கிளீனாக வந்துடும் வித்யா இஸ் ஈக்குவல் தர்ம அனுஷ்டானம் அவித்யா இஸ்இக்குவல் டு அந்த இடத்துல என்ன போட்டுக்கணும் இங்கே பாதுன்னூ போட்டுக்கலாம் அவித்யா இஸ் ஈக்குவல் தர்ம அனுஷ்டானம் தர்மாநனுஷான பிரயோஜனம் கிம் அப்படின்னா அதர்ம பிரவருத்தி நிவிற்த்தி அதர்மாச்சரண நிவத்தி அப்படி போட்டுக்கணும் அதர்மானுஷ்டான நிவத்தி மிருத்யுதரணம் அங்கே போட்டுக்கலாம் அப்படி சார்டி இப்படி போட்டோம்னா கரெக்டாக வரும் அவித்யா இஸ்இக்குவல் டு தர்ம அனுஷ்டானம் அங்கேயே போட்டுக்கணும் மிருத்யு தரணம் இஸ்இக்குவல் டு அதர்ம அனுஷ்டான நிவருத்தி அதர்ம அனுஷ்டான அதர்மாச்சரண நிவருத்தி நான் பதங்களை மாத்தி மாத்தி சொல்லுவேன் பரவாயில்ல அப்புறம் அங்கேயே என்ன போட்டுக்கணும் வித்யாசி கொல் டு வித்யா கொல் டு என்னது விராட் உபாசனா விராட் உபாசனா அங்க அமிர்தத்வ பிராப்தி நாமு நம்ம சமுச்சயம் எடுத்துக்கணும் சமுச்சயம் எடுத்து சமு எடுத்து சமுச்சயம் எத்துனால என்ன நம்ம சமுச்சயமாகவே அர்த்த நான் வந்து என்னது கேவலமாக சொல்லலை கேவலமாக சொல்லிவிடுறேன் அதையும் அங்கே போட்டு வச்சுக்கலாம் சமுச்சயத்தை மனசில் வச்சுன்னு சொல்கிறேன் விராடு உபாசனையினால் என்ன பிரயோஜனம் அப்படி சொன்ன சித்த ஏகாகிரதா போட்டுக்கலாம் சித்த ஏகாகிரதா சித்த விஷாலதா ரெண்டும் சேத்து தான் பிரயோஜனம் ஏன்னா ஏகரூபத்தில் சொல்கிறவோ சித்த ஏகாகிரத சொல்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா விஸ்வரூபாசனிக்கும் சித்த ஏகாகிரதை வேணும் ஆகையினால அங்கே வந்து சித்த ஏகாகிரதையும் சித்த விஷாலத்தையும் பிரயோஜனம் அந்த மிருத்தியுத்தரணங்கிறத நீங்கள் அதர்மாச்சரண நிவர்த்திஹி சித்த சுத்திஹி அப்படின்னு போடுவோம் அதர்மாச்சரண நிவிற்த்தி சித்தசுத்தி இதை சகாமமாக பண்ணினா கேவல அவித்யாவை சகாமமாக பண்ணினா பித்ருலோக பிராப்தி தரி மெதுவாகவே சொல்கிறேன் கேவல அவித்யாவை அவித்யாவை என்னென்ன அர்த்தம் தர்மாநுஷ்டானத்தை சகாமமாக பண்ணினா பித்ருலோக பிராப்தம் கேவல விராடு உபாசனையை பண்ணினா என்னது தேவலோக பிராப்தம் தேவலோக கேவல அவித்யாவை நிஷ்காமமா பண்ணினா கேவல விராடுப்பாசனை நிஷ்காமமா பண்ணினான்னு சொல்ல முடியுமா நிஷ்காமமாக பண்ணினா என்ன பிரயோஜனம் இதுவரைக்கும் என்ன படிச்சிருக்கோம் எதை பண்ணினாலும் சரி நிஷ்காமமா என்ன பிரயோஜனம் சித்த சுத்தி சித்த ஏகாகிரத அப்போ என்ன சொல்லணும் அப்போ என்ன சொல்லணும் சகாமமாக பண்ணுறதா இருந்தால் தான் கேவலமாக பண்ணணும் நிஷ்காமமாக பண்ணுறதா இருந்தால் கேவலமாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே நிஷ்காமமே சமுச்சயத்தை வந்துவிடும் சமுச்சயம் சொன்னத்துனாலேயே அது நிஷ்காமம் தான் அப்படின்னு அடியனுடைய சிற்றறினுக்கு புலப்படுகிறது காரணம் என்னென்னா முதல்ல குருவண்ணேவேக கருமானி சொல்லிவிட்டு நக்கர்மலிப்பத்தை நிறையனு சொல்லி வச்சிருக்கோம் நகர்மலிபியத்தை நிறைய இதில் சகாமமா நிஷ்காமமா இப்போ நிஷ்காம தான் முதல்ல ரெண்டாவது மந்திரத்தில் சொல்லி வச்சுருக்கோம் அப்புறம் இங்கே உபனிஷத்துக்கு தாத்யம் சகாமத்திலேயா நிஷ்காமத்திலேயா நிஷ்காமத்தில் தான் தாத்பரியம் இருக்கணும் அதனால நிஷ்காமமாக பண்ணணுங்கிறதுனால தான் சமுச்சயமே சொல்லப்படுறதுன்னு நான் நினைக்கிறேன் சமுச்சயம் சொல்லப்பட்டதுனாலேயே நிஷ்காமம் சொல்லப்பட்டதாக அர்த்தமடை சாஸ்திரத்தில் சொர்க்கலோகமோ தேவலோகமோ பிதர்லோகமோ அதுக்கு பரம தாற்பம் கிடையாது அதான் சொல்ல மருந்து குழைக்கிறது சொல்லியாச்சரி அதுக்கு கைவல்ல ஒரு பாட்டே இருக்கு மகங்கள் செய்ய விரும்பினால் கல்லுல்லாம் செய்யணும்னா மாம்சம் சாப்பிடணும்னா யாகம் பண்ணு கல் குடிக்கணும்னா யாகம் பண்ணு அப்படின்னு சொல்லி அதாவது மனைவியை விரும்பினால் புத்தரோத்பத்தியை விரும்பு இப்படிலாம் சாஸ்திரம் வந்து கல பல காரணத்தை சொல்லி அழகாக கல்ச்சருக்கு பண்ணிவிடும் பண் படுத்திடும் பாட்டு நினைக்கிறதில் கைவினை நவீனத்தில் அந்த பாட்டு இருக்கு செய்ய விரும்பினால் அப்படின்னு பாட்டு வரும் இருக்கட்டும் அபா நிஷ்காம தான் எடுத்துக்கணும் ஆருத்யுதரணத்தையும் முதல்ல சொன்னது उपासना अपर विद्याद्याच्चय उपास विद्याद्याच्चय विद्याद्याच्चय अरे संभूतिसंभूति सुच्चय संभवासंभवसल संभूतिसंभूति सच्चयाशुल कार्यब्रह्म कारणब्रह्म सुच्चय शुलना அப்புறம் சூக்ம பிரபஞ்ச காரணப்பிரபஞ்ச சமுச்சயம்னு சொல்லல இந்த சமுச்சயத்தினால் என்ன ஆறுது இதெல்லாம் நீங்கள் இதில் புரிஞ்சுக்கணும் சித்த சுத்தியும் சித்த விசாலத்தையும் சித்த ஏகாகிரதையும் சித்த சுத்தியும் எல்லாத்தையுமே வியாபிச்சிருக்கு இந்த சித்த சுத்திங்கிறதெல்லாம் சாஸ்திரப்படி அதனால இது எல்லாம் என்னாகும்னா மோர் அண்ட் மோர் சித்த சுத்தி சித்த ஏகாகிரதா சித்த விசாலதா அது டெவலப் அது வள வளர்ந்துகிட்டே பிரதிபந்தம் குறைண்டே வரும் முந்தியிருந்ததை காட்டிலும் சித்த சுத்தி கூடியிருக்கு முந்தியிருந்ததை காட்டிலும் சித்த ஏகாகிரதை கூடியிருக்கு முந்தியிருந்ததை காட்டிலும் சித்த விசாலத்தை கூடியிருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் முந்தியிருந்த காட்டிலும் சட்டிலிட்டி சூக்ம புத்தி கூடியிருக்கு சூக்ம புத்தி கூடியிருக்கு ஆக இங்கேயும் நீங்கள் என்ன போட்டுக்கணும் சம்பூத்தி உபாசனா சம்பூதி உபாசனா அசம்பூதி உபாசனா தியானம் உபாசனைங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்றோம் உபாசனை நினைக்கிறது அந்த பர்டிகுலர் மேட்டரை விஷயம் என்ன சித்த பூமௌக்கம் விஷயம் தைலதாராவத் சிந்தனம் உபாசனம் சித்த பூமௌக்கம் ஆலம்பனம் சித்த பூமியில் பற்றுக்கோடாக ஒரு பொருளை பற்றி கொண்டு அதை இடைவிடாது நெய்யொழுக்கு போல சிந்திப்பதற்கு பெயர்தான் உபாசனம் உபதேசார் ஆஜார இந்த வசோர்தார ஹோமன் நடக்கிறது அது மாதிரி விடாமிச்சமே விடாம பகவான ஹோமம் பண்ணிண்டே சமம் விடாமி மாதிரி இருக்கணும் சம்பூத்தி உபாசனையினால என்ன இருபாசனையினால சம்பூதி உபாசனா அசம்பூத்தி உபாசனா சம்பூத்தி அசம்பூதி உபாசனா சம்பூதி உபாசனாவுடைய பிரயோஜனம் என்ன மிருத்தியுதரணம் மிருத்தி தரணம்ங்கிறது என்ன அர்த்தம் இங்கே நம்ம இப்படி தான் போட்டுக்கணும் சித்த ஏகாகிரதையினுடைய நியூனதா குறையிறது அது நியூனாச்சு குறைஞ்சிருக்கிறது கூடுறது சித்த ஏகாகிரதா அபிவிருத்தி அப்படி போட்டுக்கலாம் சித்திர சித்த ஏகாகிரதா அபிவிருத்தி அப்படி போட்டுக்கலாம் மிருத்தியு தரணம் ஆனால் சகாமமாக பண்ணினா சகாம சகாமே ரெண்டு கோடகணும் அணிமாதி அஷ்டி அணிமாதி அட்யா இகலோக்கே அணிமாதி அட் கமன்தரம் அது வரப்போது கிரமமுதி வரப்போது ஹிணியோகே ஜீவன்மு அப்புறம் அமத்தம் என்ன அசம்பூத்தி உபாசனை அசம்பூத்தி உபாசனைக்கு என்ன பிரயோஜனம் பிரகிருத்தி லயம் சகாமமாக பண்ணினா பிரகிருதி லயம் சகாமமாக பண்ணால் பிரகிருதி லயம்னா என்ன இங்கேயே நிறைய நேரம் தியானத்தில் தான் இருப்பான் நெருங்கிகல்ப சமாதி தான் பிரகிருதி லயமே அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த சரீரத்திலேயே இந்த சரீரத்திலேயே பிரகிருத்தியை தியானம் பண்ணி பதஞ்சலி யோக சூத்திரம் அதைத்தானே சொல்கிறது ஆகையினால பிரகிரு லயம்னா இங்கேயே நிர்விகல் சமாதியில் இருக்கும் அகம் பிரம்மாஸ்மி நிர்விகல் சமாதி இல்லை பிரகிருதி பண்ணினா பிரகிருத்தி லயம் இங்கேயே கிடைக்கும் நல்லா கவனிச்சு இங்கேயே கிடைக்கும் அந்த பிரகிருதி பேர் தான் நிர்விகல் தியானம் பண்ணி அடைஞ்ச நிர்விகல்பாதிக்கு எதை வேணாலும் விஷயமா எடுத்துக்கலாம் கிரிக்கெட்டு கூட நெர்விகல்ப சமாதி தான் இப்படியான்னு பார்த்தா அதில் தாரதமியம் இருக்கு அவ்வளோதான் நம்ம நெர்விகல்ப சமாதிங்கிற வேர்டுன்னா அது எதோ ஆன்மீகம் மாத்தம் தான் நினைச்சுக்கிட்டோம் அது எல்லா ஃபீல்டுலேயும் இருக்குது அதில் தாரதமியம் இருக்கு அது கவனிச்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் சமாதினா என்ன அர்த்தம் ஒடுங்கி இருத்தல் மனம் ஒடுங்கி இருத்தல்ன்னு அர்த்தம் விகல்பம்னா என்ன அர்த்தம் வேற எதையும் கவனிக்காம அர்த்தம் நெர்விகல்பம்னா என்ன அர்த்தம் நன்றாக வேற்றுமையற்ற மன ஒருமுகப்பாடு கொஞ்சம் கூட டிஸ்டர்பன்ஸ் இல்லை இப்படி பார்த்தா அப்படியே பார்த்துட்டு இருக்கான் எதுவும் பக்கத்தில் ஒருத்தன் பக்கத்தில் வந்து இப்படி இப்படினா கூட தெரியல அவ்வளோ தூரம் கவனிக்கிறான் பிரகிருத்தி லயம் எது கேவல கேவல அசம்பூத்தி உபாசனைக்கு என்ன பிரயோஜனம் பிரகிருய சமாதி பிரகிரு சமாதி அதுக்கப்புறம் இறந்து போனதுக்கப்புறம் என்னது மகா பிரலயம் வரைக்கும் சிருஷ்டியில் திரும்பவும் வரமாட்டேன் சகாமமாக பண்ணினான் சகாமமாக பண்ண ரெண்டுமே சகாமமாக பண்ணுறது தான் கேவலமாக பண்ணுறது சகாமமாக பண்ணுறது பண்ணாலே சகாமம்தான் அப்படி போட்டுங்க கேவல சகாம ஹிரண்ய கர்ப உபாசனா கேவல சகாம பிரகிருதி உபாசனா மாயோபாசனா அப்படி போட்டு சமுச்சு என் சொல்லிட்டாலே என்ன சொல்லிட்டேன் நான் நிஷ்காபந்தேன் ஆயினால் இது என்னுடைய அப்ரோச் இது வந்து நான் இன்னும் நிறைய பெரியவங்கள்கிட்டலாம் பேசணுன்ட்ருக்கேன் ஆனால் நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணின்னு இருக்கேன் இதில் ஏதாவது தப்பு இருந்தால் நான் வேத நெறியில் அப்போ சகுச்சியன் சொன்னத்துனாலேயே இதை ஏன்னா இது வந்து காரிக்கை ஒருத்தர் எழுதியிருக்கார் அதை நான் இன்னும் செழிவாக பார்க்கல சும்மா அப்படி புரட்டியிருக்கேன் காஷிகானந்த மகராஜ்னு ஒரு சுவாமி இன்னும் இருக்கார் இன்னும் இருக்கார் தான் நினைக்கிறேன் இருக்கார் அவர் ஈஷா வாசத்துக்கு காரிக்க எழுதியிருக்கார் இருக்குது காரிக்க அவைலபிளாக இருக்குது காரிக்கையோடய மாண்டிக்கை மாதிரி அதையும் எடுத்தோம்னா அதுவும் நூறுக்கு மேலே கிளாஸ் போயிடும் ஈஷாவாசி அதுவும் இதுவும் பதினெட்டு மந்திரம் அது பன்னெண்டு மந்திரம் அது காரிக்க நம்பர் நான் பார்க்கல நிறைய இருக்கு அப்ப சமுச்சயம் சொன்னத்தினாலேயே நம்ம என்ன அர்த்தம் பண்ணிக்கணும் நிஷ்காமமாக அர்த்தம் பண்ணிக்கணும் அதனால என்ன பிரயோஜனமும் நம்ம எடுத்துக்கணும் சமுச்சயம் சொன்னத்துனால முதல் மந்திரத்தில் நிஷ்காமமா உபதேசம் பண்ணத்தினால கிரமமுக்தியை சொல்றதுனால இத்தனை காரணம் இத்தனை ஹேத்து முதல்ல இப்படி சொன்னதுனால கிரமமுக்தியை பின்னால சொல்றதுனால சமுச்சயத்தை ஸ்துதி பண்றதுனால கேவலத்தை நிந்த பண்றதுனால சகாமத்தை நிந்த பண்றதா அர்த்தம் பண்ணிகளும் நிஷ்காம பண்றதா அர்த்தம் பண்ணி சித்த சுத்தி சித்த ஏகாகிரதா சித்த விசாலதா சூக்ம புத்தி அதிசூக்ம புத்தி புத்திக்கு அபரிமித்தமான சக்தி வந்துடும் இன்னும் சொல்ல யோகசக்தினால நிறைஞ்ச புத்தி சொல்லப்போனால் ரிஷித்துவம்னு கூட சொல்லலாம் ரிஷித்வம் அந்த ரிஷிக்கு இருந்த கெப்பாசிட்டி இருக்கே ரிஷி இருக்காரு பெரிய சக்தி இருக்கு அவருக்கு வந்து அத்தீந்திரிய வஸ்து திரஷ்டா யோக திருஷ்டின் யோகி பிரத்யம்னே பேர் யோகி பிரத்யம்னால அதுக்கு பேரு யோக திருஷ்டின்னு பேரு மைண்டுக்கு அவ்வளோ புத்திக்கு அவ்வளவு சக்தி வந்துடும் இந்த அல்பமான செல்போனுக்கு இருந்தா இந்த புத்திக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் இந்த செல்போனை கண்டுபிடிக்கிற புத்தி எவ்வளவு விசேஷமானது இந்த புத்திக்கு எவ்வளவெல்லாம் இருக்கும் அது திரும்புற போக்குதான் கவனிக்கணும் மெட்டீரியல் நோக்கி திரும்பினா அதுலேயும் செட்டிலாக போயிடும் நோக்கி போனா அதுலயும் செட்டிலாக போயிடும் உபயோகப்படுத்துற விதம் தான் புத்தியை எதுக்கு உபயோகப்படுத்தணும் தெரிய மாட்டேங்கிறதே சுவாபாவிக கர்ம ஜானத்துக்கே உபயோகப்படுத்தினாலே இவ்வளவு பிரயோஜனம் வருது இப்போ சம்ஸ்கிருத கர்ம ஜானத்துக்கு எவ்வளோ இருக்கும் அசம்ஸ்கிருத கர்மஜானத்துக்கே இவ்வளோ பிரயோஜனம்னா சம்ஸ்கிருத கர்மஜான அசம்ஸ்கிருதத்தில் சம்ஸ்கிருதம் போட்டுக்கணுது இது சம்ஸ்கிருத சம்ஸ்கிருதம் பண்பட்பா பண்பாட்லையும் பண்பாட்டு போக போக இந்த உலகமே நம்ம உலகமே ரொம்ப ரொம்ப தனி அதனாலதான் ரிஷிகளுடைய உலகமே தனி அவங்க இந்த லௌகிகத்தை பார்த்து வேடிக்கை பார்க்குறாங்க எஸ்யாம் ஜாகிரதி பூதானி சா நிஷா பசியத்தோமுனே எதோ விழுந்து விழுந்து சத்தியம் நினச்சுட்டு அது மகா இருட்டுங்கிறான் புரிஞ்சுமா என்ன சூக்ஷ்மத்துவம் என்ன என்ன சொன்னா ரிஷித்வம்னு சொல்லிவிட்டேன் இந்த சூக்ஷ்ம புத்திங்கிறது அவங்க அவங்கள என்னமாதிரி ரிஷினுடைய வாக்கியத்தையே சிந்திக்க சிந்திக்க என்ன ஆகும் ரிஷி மயம் ஆகிடுவோம் எத் பாவயத்தி தத் பவத்தி விடாமல் இதையே பண்ணின்னு இருக்கோம் ஒரு நாளைக்கு மூணு கிளாஸ் ஒரு ஒரு கிளாஸ்லையும் இதே தான் பண்ண அப்புறம் இது ததேவ நிர்பாசா மாத்திரம் ஸ்வரூபூன்யம் இவ சமாதி பதஞ்சலி நிர்விகல்பமாதிக்கு லக்ஷணம் சொன்னார் ததேவ நிர்பாசா மாத்திரம் ஸ்வரூப சூன்யம் இவ சமாதி சமாதிக்கு இதுதான் பரமோத்தமமான சமாதி மற்ற சமாதி எல்லாம் அல்பசமாதி இப்போ நிர்விகல்பமாதியிலேயே கிரடேஷன் இருக்கு நிர்விகல்ப விஷயத்தை பொறுத்து நிர்விகல்பமாதிங்கிறது மைண்டோட குவாலிஃபிகேஷன் அதுக்கு ஆப்ஜெக்ட கொடுக்கறத பொறுத்து இருக்கு மோசமான ஆப்ஜெக்ட கொடுத்தா என்ன பண்ணும் என்ன டென்னிஸ் விளையாடுறவர்களுக்கு நெருவிகல்பாதி இல்லையா என்ன விவசாய தவனமாக இருக்கும் இருபத்தி நாலு நேரம் அதே சிந்தனை ஆனா அது பாஷ்யானுவித்தம் ஆந்தரானுவித்தம் சப்தானுவித்தம் திருதிருஷ்ய விவேகம் படிச்சு பார்வோ தெரியும் வித்யாரண்யாங்க சங்கராச்சாரியா எப்படியோ சொல்லிட்டு போட்டு பாஷ்யானுவித்தம் ஏற்ற விதமா பிரிச்சிருக்காங்க சபீஜ சமாதி நிர்பீஜ சமாதி இத்தனை சமாதி சரி முடிச்சுட்டேன் இந்த மந்திரத்தை இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கணும் ஏன் சமுச்சயம் உபதேசிக்கப்பட்டதென்றால் இங்கேயே ஞானத்தை அடைஞ்சுட்டா சமுச்சயத்தை பண்ணிட்டு இந்த வித்யா வித்யா சமுச்சயம் சம்பூதி அசம்பூதி சமுச்சயத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனா தியாகே நைகே அமிர்தத் நசு ஸ்ரவணம் வேதாந்த விஜான சுனிஷிதார சுத்தசத்துவய சநியாச யோகாத் அப்புறது பராம்திமுச்சு தே பிரம்மலோகே துபராந்த காலே பராமிராத் பரிமுச்சிய அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கலாம் டைம் ஆகிடும் அதனால் இனிமேல் வரக்கூடிய நான்கு மந்திரங்களும் ஒரு உபாசகன் அதாவது இந்த சமுச்சய உபாசகன் நல்லா போட்டுக்கணும் கிரமமுக்தி சாதகன் அப்படி போட்டுப்போம் சந்யாசம் பண்ணிட்டு இங்கேயே வேதாந்தம் படித்தா இங்கேயே மோட்சம் அடைஞ்சு விடலாம் எனக்கு இங்கே இருக்கிற வசதியெல்லாம் போகலை பாத்ரூம் எங்கேயோ இருக்குது அதனால் வந்து அது இங்கேயோ இருக்குது இது எங்கேயோ இருக்குது எனக்கு வந்து சரி வரல அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அங்கே போனால் பெரிய ரூம் கொடுத்துடுவார் யாரு பிரம்மாஜி கம்ஃபர்ட்ஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவல் குரோத் அங்கே சொர்கலகத்தில் வந்து கம்ஃபர்ட்ஸ் ஃபார் சென்ஸ் ப்ரெஷர் சொர்க்குலத்தில் போனால் என்ன வசதியெல்லாம் எதுக்குன்னா மேலும் மேலும் இப்போல இன்பம் அனுபவிக்கிறதுக்காக பிரம்மலோகத்தில் போனால் என்னென்னா அதிகமாக மெஜாரிட்டி பீப்புள் க்ளாஸ்க்கு தான் போவாங்க இவன் ஒருத்தன் வந்து டிவி போட்டுந்தான் இவன் ஒருத்தந்தான் உட்காந்துருவா எல்லாரும் அங்கே போயிடுவான் அதிகமாக அங்கே தான் இருப்பாங்க பிரம்மலோகத்திலேயோ க கொஞ்சம் இருக்கும் இந்த லோகத்தில் அதுவும் இல்லை சௌரியமாக இருக்குது இங்கே ஆசம்பத்தை சொல்கிறேன் அங்கேயும் போய் செல்ஃபோனில் பேசணுன்னா ஹலோ ஹவார் யூ இந்திரா சௌக்கியமா இந்திராணி சௌக்கியமா ஜெயந்தன் சௌக்கியமா அப்படி கேட்டு நுட்காண்ட வேண்டியதான் அதெல்லாம் வேண்டியது அதில் இந்த நாலு மந்திரங்களும் மந்திரத்தோட தன்மையை பார்த்தா இதெல்லாம் பகவத்கீதை எட்டாவது அத்தியாயத்தை ஞாபகம் வச்சுங்கோ சுக்ரகதி கிருஷ்ணகதி இங்கே வரக்கூடிய மந்திரங்களெல்லாம் ஒரு கிரமமுக்தி சாதகன் சமுச்சய உபாசகன் அந்த சுக்கரகதியை பிரார்த்தனை பண்ற அந்த பிரார்த்தனை மந்திரங்கள்லாம் வருகிறது பார்க்கலாம் ஹிரண்மய பாத்திரேண சத்யசாபிஹித்தம் முகம் தூஷன்ன பாவ்ணு சத்ய தர்மாய திருஷ்டே ய சத்தியி தும் தூஷ் நபாவ சத்தியமாயே உபாசன் மரண காலத்தில் பண்ணுற பிரார்த்தனை மரண காலத்தில் பண்ணுற பிரார்த்தனையை மரண காலத்தில் மாத்திரம் தான் சொல்லணுமான்னு கி இப்போதே சில பேருக்கு இந்த மந்த் சுவாமி இந்த மந்திரெலாம் படித்தா செத்து விடுவோமான் நீ போகிறது ரொம்ப நல்லதுன்னா எல்லாருக்கும் பயம் இந்த வேதத்தில் வந்து இறந்த பிறகு செய்கிற கர்மாக்களுக்கான மந்திரம் இருக்குது இல்லையா அந்த மந்திரத்தை வீட்டில் படிக்கிறதுக்கு நிறைய பேர் பயப்படுவான் தேவையில்லை அது பேர் காட்டு பிரசனம்னு பேர் தைத்திரிய இந்த சாதாரண மந்திரங்கள் இல்லை ஜீவனை இப்போ நம்ம யாராவது நம்ம உறவினர்களை சென்ட் ஆஃப் இல்லையா ஏர்போர்ட்டுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அது மாதிரி இந்த ஜீவனை வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறாங்களாம் அவ்வளோ அழகான மந்திரங்கள் இது இருக்கு அதனால் அதில் சில மந்திரங்கள் கல்யாணத்தில் கூட உபயோகப்படுத்துகிறோம் விவாகத்தில் கூட உபயோகப்படுத்துகிறோம் அதனால் இந்த மந்திரங்கள் எல்லாம் நல்லா படித்து வச்சுக்கிறது நல்லது இல்லாட்டி இதெல்லாம் வந்து வேத மந்திரமாக இருக்கிறதுனால நம்ம அது ஒரு அதுல ஒரு கனாயாசேன மரணம் வினா தைனேன ஜீவனம் தேஹிமே கிருபா தொய் பக்தி மச்சல அப்படின்னு சொல்லி அனாயாசேன மரணம்னா கைமா இருக்கு அதை மாத்தான் அனாயாசேன சாயுஜ்யம் விநாயகம் அப்புறம் ஒரு பெரிய ஒரு விசாரம் பண்றார் சாயுத்ய பதம் மரண பதம் கரெக்டா அப்புறம் ஒரு விசாரம் சாயுத்ய பதமா பட்டிமன்ற மரணபதமா எதை போடுறது பாவல் இருக்கு மரணம்னாலே பயப்படுறான் இப்படிப்பட்டாலும் சார் நல்லது என்னதுக்கு பயப்படணும் இப்ப சரி இப்ப மந்திரம் சொல்லிகிட்டே இருந்தா போயிட்டே இருந்திருக்கு மரண பயம் மரண சமயத்தில் நம்ம பண்ணுற ப்ரிப்ரேஷன் நல்லா கத்துக் கொடுக்கறது அவன் பிரார்த்தனை பண்றான் இவன் சமுச்சையை உபாசனை பண்ணால் பகவான் கொடுக்காம அப்படி போகிறார் கிரமமுக்தியை இவனுக்கு அவசரம் தாங்கலை இந்த கோயிலில் பிரசாதம் கொடுத்தா எல்லாரும் வந்து இப்படி இப்படி நீட்டுவான் அவசரம் அவசரம் ஏ கொடுக்க போறேன்ப்பா எல்லாருக்கும் வச்சுருக்கேங்க அப்படின்னு இல்லை எனக்கு சீக்கிரம் கொடுத்துருங்க அது மாதிரி பகவான் கண்டிப்பாக கொடுக்கத்தான் போகிறார் ஆனாலும் ஒரு அற்புதமான பிரேயர் பிரார்த்தனை பண்ணுறது நமக்கு இருந்தாலும் ஒரு வார்த்தைக்கு நம்ம வந்து கேட்டு விட்றோம் அங்கே ரைட் டைம் போட்டிருக்கோம் எல்லாம் போட்டிருக்கோம் நம்ம ஊரில் நிறைய சந்தேகம் வருமா அதனால் எக்ஸ்கியூஸ் மீ சார் அவன் மூஞ்சி இப்படி திருப்பி நின்றுப்பான் இந்த ட்ரெயின் கரெக்டாக போகிறதுதான் இது போகிறதா நம்ம போய் கேட்க போ கேட்போம் இந்த பெட்டி எங்கே எல்லா டீட்டெயிலும் அங்கே எழுதியிருக்கோம் இருந்தாலும் அவங்ககிட்ட போய் கேட்பான் சந்தேகம் இதெல்லாம் ஃபாரின்லாம் வந்து போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கங்க முடியும்மா வாயத்திறக்க மாட்டான் நம்ம ஊரில் பேசவும் மாட்டான் இப்படின்னு காட்ட மாட்டான் இப்படியே பார்ப்பான் கேட்டீங்கன்னு வச்சுங்க பார்ப்பாங்க மூளை இருக்கா இப்போ பார் என்ன பொலைட்னஸ் என்ன கைண்ட்னஸ் உலகத்துக்கே தர்மம் சொல்லி கொடுத்த நாடாங்க இல்லை இது வந்து பிரார்த்தனை பண்ணுறது பார்வோம் இந்த மந்திரத்தை படிப்போம் இப்படியே இருந்தால் டைம் போயிடும் அதனால மந்திர சொல்லு ஹே பூஷன் சூரிய பகவான் ஹே பூஷன் என்னை இத்தனை வருஷமாக காப்பாத்தின சூரிய பகவானே இன்னைக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு சரியாக சொல்லி காலையில் சூரிய நமஸ்கார மந்திரங்கள்லாம் போடப்பட்டது அசஞ்சயவான் அக்னயே வாயவே சூரியாய பிரம்மணே பிரஜாபதே சந்திரமசே நக்ஷத்திரே ரித்துசராய முடிக்கிறவோ சொல்றது இந்த சூரிய நமஸ்காரம் பண்றவன் கடைசியில் முடிக்கிறபோது காட்டில் இருந்து கோயில்லாம் வேண்டியது இல்லை சூரிய பகவான் தான் நித்தியமா இருக்கிற கோயில் கட்டடமே கட்ட வேண்டாம் ஒற்றை அடிக்க வேண்டாம் தீபாராதனைக்கு வாழைப்பழம் நைவேத்தியமே பண்ண வேண்டாம் டெய்லி அவைலபிளா நிற்கிறார் அது மாத்திரமில்லை வாழைப்பழம் கொடுக்கிறதே அவர் தான் நமக்கு ஜீவன் அவர் கொடுத்துட்டு இருக்கார் யோசௌ தப்பன் உதேதி ச சர்வேஷாம் பூதா நாகம் என்ன மந்திரங்கள்ப்பா யஹா அசௌ தப்பன் உதேதி ார எனக்கு குழந்தைய கொடுக்கிறார் பசுக்களை கொடுக்கிறார்கள் அது ஒரு சின்னது சொன்னேன் துளி ஹே பூஷன் அப்பா வணு கிளியர் பண்ணு நான் வரேன் எல்லா லைன்லாம் கிளியர் பண்ணு கிளம்பின் இருக்கேன் எல்லாத்தையும் பை பாய் சொல்லியாச்சு கிளம்பின் இவர் பர்தரி சொன்னார் மாத்தர் மேதினி தாத்த மாருத்தே தேஜ சுபந்தோ ஜல அந்த பிரணாம அஞ்சலி உங்களுக்கு நமஸ்காரம் நன்றி ஹே பஞ்சபூதங்களே உங்களுக்கு வணக்கம் உங்களுடைய தொடர்பால் நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தேன் பஞ்சபூதங்கள் தானே உடம்பு இங்கே சூக்மசரீரம் ஸ்தூல சரீரம் எல்லாத்தையும் பார்த்து சொல்கிறான் பஞ்சபூதங்களால் ஆன உடலே இந்த பஞ்சபூதங்கள்தானே உடம்புக்கு காரணம் ஓ பஞ்சபூதங்களே நீங்கள் எனக்கு தாயும் தந்தையும் நண்பனும் உறவினருமாக இருந்து என்னை ஆளாக்கினீர்கள் உங்களிடம் இந்த உங்களிடமிருந்து நான் விடை பெறுகிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கடைசி இறுதி வணக்கங்கள் அந்தய பிரணாமாஞ்சலி அது மாதிரி ஒரு மந்திரம் மாதிரி ஹே பூஷன்னு அப்பா விரணு அப்பா விரணுன்னா அந்த வாசலை மறைச்சிருக்க அதை திறந்து விடுங்கோ இந்த சூரியன் வழியாக போராணம் இந்த ஜீவன் சூரிய லோகத்தின் வழியாக பிரம்மலோகத்துக்கு போராணம் இந்த ஜீவன் கிளம்பி மூர்னா யாப்பாணம் உபரிஷோஹந்தர்ஹய ஆக தமிஷோ மனோமய அமோஹிமய தாக்கே யேஷ ஸ்தனயாவலும்பேந்திரோய்சே ஷாந்தோ விவரியசீருஷேரின பிரதியிதி வாஜ சுரி மஹயி ப்ரமணி ஆனோதிஜ்யம் ஆனோதி மனசுபுதி ஸ்ோத்திர்பே தவிர ஆகம் ப்ர சம பிரணாரா इति प्राचीन ஷாந்திசம்தாச்சீனோஸ் பழமையான பாரம்பரிய கல்வியை பெறுவதற்கு தகுதியான மாணவனே இதை நீ தியானம் பண்ணுவாயாக தைத்ரிய பரிஷத் பிராச்சீன யோக்கிய உபாஸ்வ ஹே பிராச்சீன யோகிய ஹே பூஷன் அபா விரணு அபா விரணு ரொம்ப ரொம்ப கிளேர் அடிக்கிறது தாங்க முடியல அல்ல பிளீஸ் எல்லாத்தையும் குறைச்சிக்கோ போணும் என்ன ஒரு ஒரு லைவ் ப்ரேயர் பாருங்கள் அழகான ஒரு பிரார்த்தனை பார் ஹே பூஷன்னு பூஷன்னு பேர் சூரியனுக்கு ஒரு பேர் புஷ்டிம் ததாத்தி இது பூஷா போஷாக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா நல்ல போஷாக்கு நல்ல சாப்பாடு நல்ல போஷாக்கு ஆள் நல்லா கொழுகொழுன்னு இருக்கான் சொல்கிறோம் இல்லையா போஷாக்கு அந்த போஷாக்கு கொடுக்குறவன் யார் அந்த சூரியபகவந்தான் என்ன பண்ணுறாருன்னு எதாதிக்தேஜ ஜாசையகம் எச்சந்திரமசி யா தேஜோவி மாமக்கம் மாவிஷா தாரியமோஜசா புஷாமி புஷ்ணாமிஷதீசோத் ரமக அப்படியே பூமில பரவி பூமியில் விதைகளுக்கெல்லாம் உயிர் கொடுத்து அது உணவாயி அந்த உணவை சாப்பிட்டு அம்மா அப்பா சாப்பிட்டு அதுலேருந்து இந்த சரீரம் உண்டாயி இது போஷாக்கப்படுறது எவ்வளோ எல்லாம் போதுமார்க்கு விஷயங்கள்லாம் அல ஹே பூஷன்னு அப்பாவிரணும் எதை அப்பாவரணும்னா சத்திய மார்க்கம் அபாவரணும் ஹிரண்நர்பலோக மார்க்கம் அபாவரணு சயித்திமய பாத்திர சத்திய முகம் அபிஹ் அபிஹித்தம் ஆட்சாதித்தர அபிஹித்தம்னா மூடி இருக்கிறது சாதாரணமாக பிஹித்தம்னாலே மூடி இருக்கிறதுன்னு அர்த்தம் இங்கே அபிஹித்தம்னா மூடி இருக்கிறதுன்னு அர்த்தம் கவர்டு அல்ல நான் கிராமர்லாம் உள்ள நுழைஞ்ச டைம் ஆகிடும் ஆயினால் அதுக்கு பிளானும் நிறைய பண்ணணும் அப்புறம் அது கிராமர் க்ளாஸாக மாறிடும் அதில் நான் என்ன சொல்கிறேன் அபிஹிதம்னா ஆட்சாதித்தம் சத்தியசிய முகம் சத்தியசிய முகம் சத்யசேங்கிறதுக்கு ஆதித்ய மண்டலஸ்திய பிரம்மணா சகுண பிரம்மணா சத்தியம் சுன ஹிரண்யர்பன் சமஷ்டி சூக்மசரீர பிரபஞ்ச அபிமானி ஆதித்ய மண்டலாந்தர்கதா நம்ம சவித்ரையெல்லாம் சொல்றோமே தேயஸ்ததா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி ஆகினால இந்த மத்திய மண்டலவர்த்தி அல்ல சத்தியசிய முகம்னா என்ன அர்த்தம் சத்தியசிய துவாரம் முகம்னா என்ன அர்த்தம் பிரம்மலோக மார்க்கம் அங்க மூடி இருக்கான் நீங்க சினிமாவில் எல்லாம் அப்படி காட்டுவாங்க தெரியுமா அப்படி ஒருத்தர் வந்து ஒரு மகாத்மாவோ யாரோ ஒருத்தர் இறந் சமாதி ஆனவர்கள் இறந்துவிடுவார் அப்புறம் அது என்ன ஆகுறது அப்படியே மேகம் மேகமாக இருக்கும் அதுக்கு நடுவில் கதவு இருக்கும் மேக மேகமாக இருக்கும் அதை கற்பனை பண்ணிக்க போயிடும் அங்கே இருக்கும் அதெல்லாம் அப்படியே வைர வைடூரிய கோமேதகத்தினால் பண்ணப்பட்ட கோல்டன் கதவு அது திறக்கும் அப்புறம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படி திறக்கும் திறந்த உடனே என்னென்னா அங்கங்கே ஒரு ஒரு இடத்துலையும் அப்சரஸ்திரீகள்லாம் புஷ்பம் போடுவாங்க எல்லாம் இவர்கள் கோட்டுருவான் அப்படி உள்ளே போவார் அப்படி சொன்னால் தான் எங்கே போனாலும் வரணும் விளக்க ஏற்றத்துக்காக இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும் அவங்க முன்னால் நின்னாத்தான் பரமானந்தமாக இருக்குது லோகமே இப்படி இருக்குது என்ன பண்ணுறது அவங்களுக்கும் அது பிடிச்சிருக்கு இவங்களுக்கும் அது பிடிச்சிருக்கு எங்கே போனாலும் தான் ஒரு ரிப்பனை கட் பண்ணுன்னா சாமியாராக இருந்தால் கூட பக்கத்தில் ஒரு பொண்ணு தான் அவங்க நிற்கும் கட்டுவோம் இதுக்கு சொன்னா நேர இமைக்கு போக்காம வந்து நிற்கிறோம் இது வேணும் இதுவும் வேணும் அப்ப வந்து சத்தியசிய அபிஹிதம் முகம் அந்த பிரம்மலோக மார்க்கமானது சத்தியசிய முகம் ஹிரண்மையேன பாத்திரேன அங்கேயும் பாருவோம் ஹிரண்மயேன பாத்திரேண அபிஹிதம் பொன்மயமான பொன்மயமான வட்டிலால் அதுவே பொன்மயமாக தான் இருக்கு ஸ்மிருதி பிரத்ய மைதிஹ்யம் அனுமானச்சதுஷ்டயம் ஏதைராதித்யமண்டலம் சூரியநமஸ்கார முதல் மந்திரம் ஆரம்பமே இப்படி சொல்றது ருக்வேதமாக ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் எந்த வேதத்தை எடுங்க சூரியனுக்கு கொடுத்துருக்கிற மகிமே கிடையாது கொஞ்சம் நெஞ்சமில்லை நம்மளும் சூரியனுக்கு ஒரு ரூபம் வச்சிருக்கோம் ரத்த சப்தம் இப்போ தான் முடிஞ்சது சூரியனுக்கா அப்போ இந்த எதுக்கு சொல்கிறேன் இந்த சூரியன் வந்து வேதத்தில் வந்து சூரியனுக்கு தான் பிராதான்யம் ருதம்னாலே அக்னர்வா ருத்தம் அசாவாதித்ய சத்தியம் இது பிரமாணம் அக்னர்வா ரித்தம் அசாவாதித்ய சத்தியம் இந்த ஆதித்யன் சத்தியம் அக்னி ரித்தம்ங்கிறது வேதம் சொல்லிண்டே போலாம் பொழுது முடிக்க முடியாது ஹிரண்மையேன பாத்திரேன பொன்மயமான வட்டிலால் அந்த சத்தியத்தின் வாயிலானது மூடப்பட்டிருக்கிறது சத்தியத்தின் வாயில் அந்த பொன்மயமான வட்டிலால் மூடப்பட்டிருக்கிறது அதனால என்ன பண்ணணும் நீங்கள் அதை திறந்து வைங்குவோம் அதனால் அந்த டோர்னே போட்டுங்களேன் இறண்மையான பாத்திரம் என்னென்னா நம்ம ஏதோ ஏதோ ஒரு பட்டு அடுக்கு பாத்திரமா இல்லை அண்டாவா குண்டாவான்லாம் கேட்க முடியாது பாத்திரம்னு போட்டிருக்கேன் அப்படின்னா இமேஜின் டோர் கோல்டன் டோர்ஸ் தங்கக் கதம் இப்போ எல்லாரும் கோயிலுக்கு வந்து வெங்கடாஜபதி கோயிலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல செவத்துல எல்லாம் தங்கம் போடலாமா இங்கெல்லாம் தங்கம் போடலாமா முதல் கதவு போட்டாச்சு ரெண்டாக கதவு பயணம் வந்துகிட்டே இருக்குது என்ன பண்ணுறது தெரியல எல்லாம் தர்மத்துக்கு பண்ணியாச்சு ஆனாலும் கோவிலை இன்னும் சிறப்பாக பண்ணணும் அதனால் என்ன போடு தங்கத்தை போடு வாசல்லாம் படியெல்லாம் தங்கம் போடு எல்லாம் தங்கமயமாக்கு தங்கமான கடவுளுக்கு தங்கத்தை அர்ப்பணம் பண்ண வேண்டிதானே உத்தமமான மூர்த்தி அவன் உத்தம ஸ்லோகா புருஷோத்தமன் அவனுக்கு உத்தமமான அவனுக்கு தான் கொடுக்கணும் அதை பார்த்து நம்ம இது பண்ண அனுபவிக்கணும் பகவானுக்கு போட்டு அனுபவிக்கணும் அதில் என்னன்னா ஹிரண்மையை பார்த்து அபாவரணும் அதை நீக்குங்கோ தத்து தத்துனா என்ன அர்த்தம் தத்து துவாரம் அபாவர்ணும் இந்த துவாரத்துக்கு தத்து துவாரம் அந்த வாயிலை நீங்கள் திறந்து விடுவீர்களாக நீக்குவீர்களாக எதற்காக நீக்க வேண்டும் சத்திய தர்மாய யாருக்காக நீக்க வேண்டும் சத்திய தர்மாய மகியம் திருஷ்டான் அதனை பார்ப்பதற்கு சத்திய தர்மா என்ன சத்தியமான தர்மத்தை அனுஷ்டிச்ச எனக்குன்னு அர்த்தம் சத்தியம்னா உள்ளவாறு நான் கடைப்பிடிச்சிருக்கேன் எவ்வளவு முடியுமோ ஒல்லும் வகையான அரவினை ஓவினேன் ஒல்லும் வகையால் அறவினை ஓவினேன் அதான் அர்த்தம் சத்திய தர்மா அகம் சத்திய தர்மா அதனுடைய சதுர்த்தி சத்திய தர்மஹா சத்திய தர்மம் சத்திய தர்மஹா சத்திய தர்மாய மையம் அப்படின்னு அர்த்தம் சத்திய தர்மமாக இருக்கிற எனக்கு தர்மம்னா என்ன அர்த்தம் அனுஷ்டான் ஒழுக்கம் சத்தியம்னா என்ன அர்த்தம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பொய்தீர் ஒழுக்க எனக்கு அப்படின்னு அர்த்தம் பொய்தீர் ஒழுக்க எனக்கு சத்திய தர்மாய இஸ் நல்லா இருக்கும் பொய்தீர் ஒழுக்க எனக்கு உள்ளதை உள்ளவாறு கடைபிடித்தேன் எவ்வளவு முடியுமோ நான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட தர்மங்களை கடைபிடித்திருக்கிறேன் ஆகவே அதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இங்கிருந்து வருகிறேன் நான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கேன் ஆகையினால திருஷ்டையே திருஷ்டயேனா என்ன அர்த்தம் மெய்ப்பொருளை காண நான் பிரம்மலோகம் செல்லப் போகிறேன் மெய்ப்பொருளை உணர்வதற்காக ஈஷாவாசியமிதம் சர்வம் இங்க புரியலை அங்கே புரிஞ்சுக்கிறதுக்கான போக போறேன் ஆகையினால திருஷ்டயேனா ஞானாயம் ஞானாய ஞானாய திருஷ்டேன மோக்ஷாய ஞானாய மோக்ஷப் பிராப்தி ஞானாய திருஷ்டையே திருஷ்டேன அர்த்தம் பார்வைக்காக அர்த்தம் ஆனால் இங்கே அர்த்தம் மெய்ப்பொருளை உணர்வதற்காக நான் அங்கே செல்ல விரும்புகிறேன் ஆகவே எனக்கு அருள் புரியுங்கள் இதுதான் மந்திரத்தோட அர்த்தம் ஆனால் இது இன்னொரு விதமாகவும் நாம் சாதாரணமாக அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம லௌகிகமாக அர்த்தம் நம்ம இந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு முங்சு இதை இன்னொரு விதமாக இது கிரமமுக்தி கிரமமுக்தி சாதகன் சமுச்சய உபாசகன் பிரார்த்தனை பண்ணுறதா இதுக்கு அர்த்தம் அப்போ பிரம்மலோகத்தை போகிறதுக்காக கிரமமுக்திக்காக பிரார்த்தனை பண்ணுறான் இங்கேயும் சொல்லலாம் விரைவா இந்த உலக வாழ்க்கை அர்த்த காமத்தில் ஆழ்ந்து ஈடுபட்டிருக்கிறோம் நாங்கள் இந்த உலகம் ரொம்ப கவர்ச்சி அட்ராக்டிவாக இருக்கு பொண்ணும் பொருளும் போகமும் எங்களை மெய்யான வாழ்க்கைக்கு செல்ல ஒட்டாமல் எங்களை கவர்ந்து இழுக்கிறது உலக இன்பங்கள் மெய்ப்பொருளை உணர வெட்டாமல் மூடுகிறது நாமளோ மெய்ப்பொருளால் பொய்ப்பொருளை மூட விரும்புகிறோம் ஆனால் இந்த பொய்ப்பொருளோ மெய்ப்பொருளை தெரிய ஒட்டாமல் மறைக்க செய்கிறது இறைவா எங்களுக்கு இந்த அர்த்த காமத்தில் இருக்கிற ருச்சியை நீக்கு அப்படின்னு அர்த்தம் அர்த்த காமத்தில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருஷம் பழகி போயிட்டோம் ஆயினால் ஆனால் நாங்கள் ஒழுங்காக தர்மத்தை கடைப்பிடிச்சிருக்கோம் இந்த அர்த்த காம ருச்சியை கொஞ்சம் கூட மனசில் இல்லாமல் பண்ணிடும் இந்த பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை அணு அளவும் இல்லாமல் செய்வாய அப்படின் அப்படியே இந்த மந்திரத்துக்கு நாம அர்த்தம் பண்ணிக்கிறோம் அதுவும் இந்த அர்த்தத்தை இரண்மையை சத்தியம் சத்திய முகம் அப்படின்னா என்ன மெய்ப்பொருளை உணர்வதற்கான முகம் வேற விதமாக பண்ணலாம் ஆச்சுன்னா பூர்த்தி பண்றேன் அடுத்த வகுப்புல மேலும் விளக்கமாக சொல்றேன் ம் பூர்ணம பூர்ணமி பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாதாய ஈஷரோ குருராத்மேதி மூர்விபா யோமவேயிணா மூத்த மூத்தி எல்லாம் வாழி எங்கள்மோன்குருவி அருள் வாத்தைன்றும் வாழி परापरमे ओम அன்வர்வீர் हरि ஓம் ஷாதிஷ் ஹரி ஓம் ஆதிகுநீ